ால் வாட்டது என் சகோதரிகளை ஒரு சினிமாத்தனமான வாழ்க்கை அதற்கு வேறொரு பெயர் நான் சொல்லுவதானால் ஒரு கிழக்குத்தரமான வாழ்க்கை ஒரு பேத்தனமான வாழ்க்கை ாலும்ாரணத்தினாலே உச்சி முதல் உள்ள ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது அங்கே நாட்களிலே நரம்புகளிலே வேகமும் கூறுமையும் ஏற்படுகிற மாற்றங்கள் கொஞ்ச நஞ்சமல்லி என்ன இருக்கிறதோ அதுதான் இடத்திலே இருக்கிறது புதிதாக என்ன இருக்கிறது மாயை ஒரு திம்பம் வேற மனிதன் சிந்தித்தால் புரியும் ஏதோ மனிதனுடைய பெண்ணை பார்க்கும் பொழுது அல்லா பார்க்கிறான் என்ற யாபகம் யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு தான் வரும் அல்ல யாபகம் இருக்க முடியாது அதை சொல்லுகிற காரணத்தினாலும் ஆரம்பித்து விடும் எனவே அந்த பாவங்களை பற்றி நிறைய பேசுவதை விட அந்த பாவங்களுக்கு மருந்து என்ன வியாதை பத்தி பேசின போது இருக்கு என்ன உப்பு இருக்கு அமெரிக்காரங்களுக்கு குழந்தை பிறந்த பேர் வைக்கிற பாருங்க முதலே மசோரா பண்ணி வச்சிருப்போம் பையன் பிறந்தா என்ன பேரு போம்பா என்ன பேரு ரெண்டு பேரும் இதுவே பெரிய சமாதானமும் வருது சண்டையம் வருது ஆனா பாருங்க ஒண்ணு யாவது சொல்றேன் கணவன் மனைவி சண்டை அடிப்படை சண்டை இல்லைன்னா இந்த சமாதானமே வராது வருமா அதனால மனைவி சண்டையில் போகிறவர்கள் வீரமே அதுதான் பெ அடக்குமுறையில் அடக்க ஆரம்பிப்பாரால் பிறகு அந்த வீடு போலீசும் திருடும் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது இருக்கிறதே மிக அருமையான வார்த்தைகள் ஒரு தேவைடு சம்பாதிச்சு சின்ன வயசுல இருந்து வந்து இப்பதான் சம்பாதிச்சு இப்ப அதை சேர்த்து வச்சு ஒரு வீடு நல்ல வீடாக நல்ல வீட்டுக்கு பங்களா என்னங்க வித்தியாசம் என்ன வித்தியாசம் இடம் வீடும் உள்ளதான் தெரியும் வீட்டுக்குள்ளோட்டையில் அதுதான் உள்ள எரிச்சல் சாதாரணமா எல்லாத்துக்கும் வருது மகா எரிச்சல்றது பேர வேண்ட உனக்கு தூங்குற தூக்கம் என்பது நான் விளக்கி வாங்க முடியுமா என்ன செய்ய மனாமிக்கும் பிள்ளை வன்னு விழிப்பு என்ன என்பதைப் பற்றி சிந்திக்கிறவர்கள் நமக்கு நேரம் இல்லாத நேரம் இல்லை என்று நினைக்கிற காரணம் எனவே உலகத்திலே ஏதோ கட்டுங்கள் வீடோ பங்களாவோது வயசு ஆயிடுச்சு இப்ப கொடையை பிடிச்சுட்டு நிக்கிறார்கள் வீடு கட்டுறதுக்கு அந்த இருக்கிற காசையெல்லாம் செலவு செய்து இனி சாதாரணமா வீடு என்றால் கடன் வாங்கி கட்டுவது எல்லாரும் அறுபது அறுபத்தி அஞ்சு கிட்ட வயசு இப்போ இவ்வளவு அழகா கட்டி இருக்கிறார் இவர் அறுநூறு வருஷம் இருந்தால் கூட நிறைவேறா அறுபது வயசுக்கு உலகத்தில் எண்பது வயசு ஆனவருக்கு அவர் அதுக்கு பதில் எழுதினாராம் நான் எண்பது வருஷம் வரைக்கும் இருந்ததை அதிக பிரசித்தனி நூறு வயசு வரைக்கும் இருந்தால் மகா பெரிய குற்றம் எண்பதே கூடுதல் எனவே நம்முடைய அடிப்படையிலே போதும் இந்த மனம் வந்தால் தான் அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்டால் தான் நமக்கு நிம்மதியும் கிடைக்கும் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய முறைப்படி வாழ முடியும் இல்லாவிட்டால் வாழ முடியாது அறுபது வயசு வரை வியாபாரத்திலே தொழிலே நிம்மதியாக இருக்கிற வாய்ப்பை மௌத்து வந்துடும் நான் கஷ்டப்படுவேன் அந்த நிலத்தே கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறது நான் பணம் கஷ்டப்பட்டுவேன் அந்த கஷ்டம் தான் இப்ப அதிக பேருக்கு ரெம்பருக்குகை என்ன அப்படி இவ்வளவெல்லாம் போட்டு பாசையில் என்ன சொன்னார் தஞ்சாவூர் ஜில்லால நல்ல அதற்கு ஜில்லாவில பொன் விளையும் பூமி அங்க ஒரு மாணவர் வந்தார் அவர் வந்து இவருக்கு சொன்னார் உனக்கு எவ்வளவு நிலவேணும் கேட்டார் இவர் சொன்னார் கடவுளே நீண்டவன் அப்போ சொன்னாராம் நீ எவ்வளவு பெரிய வருவையே அந்த இடம் உனக்கு அவ்வளவு இவர் ரவுண்ட் ஆரம்பிச்சார் அப்படி போய் வளையலான்னு நினைச்சார் வளைஞ்சா ரவுண்ட் சின்னதா போயிடும் இன்னும் ஓடனார் இல்ல ஓடனார் இல்ல ஓடனார் பெரிய வரவை ஓடிக்கொண்டு இருக்கும் போதே ஓடி ஓடி அவருக்கு இதயம் நின்று இறந்து போய்விட்டார் உலகத்தை தேடி சவர்களே இந்த ஓட்டத்திலேயே அநேகமானவர்கள் இறந்து அங்கே அவர்கள் சுவப்பதும் இல்லை ருசிப்பதும் இன்பமும் இல்லை அவர்கள் இன்பத்தை பெறுவோம் என்ற நினைப்பிலேயே இறுதி கட்டத்தை இந்த உலகத்தை விட்டு சென்று இது வாழுகிற முறை அல்ல வாழுகிற முறை கேளுங்கள் முகமது சல்லா அலுடன் செல்லிருக்கிறார்கள் அல்லா சொல்லி இருக்கிறான் போதும் என்று மனதோடு சம்பாதிக்க நினைக்கலாம் தவறில்லை ஆனால் அல்லாஹ் கொடுத்ததற்கு அப்பாலை போக முடியாது அருமையான நூல் சொல்லுகிறார் ஒரு பையன் இருந்தான் ஆற்றிலே போய் தண்ணீர் கொண்டு வந்து கொண்டிருந்தான் தினமும் ஆற்றுக்கு போவான் போய் தண்ணீர் கொண்டு வந்து உலகத்தை அள்ளி அடி கொண்டு வந்து நினைக்கிறோம் ஒரு நாள் வரும் நம்மை இந்த உலகம் வீழ்த்திவிடும் பாருங்க சோதர்களே கவருக்கு சென்றதற்கு மௌக்கு வர்றதுக்கு நேரம் வேணும் நான் இறக்க மாட்டேன் என்று நேரமே தேவையில்லை சோதர்களே இதையும் நின்று விடும் அவ்வளவுதான் மேலை நாட்டுக்காரர்களுடைய வேலை நீங்க பார்க்கும்பது வருஷம் இது ஹார்ட் அட்டேக் அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்படியே நின்று போச்சு முப்பது வியாதி முப்பது வியாதி புதுசா இருக்கிற காட்சி இருக்கு பாருங்க அது என்ன காட்சிருங்க புதுசா பெயின் அப்புறம் அட்டேக் ஹார்ட் பெயின் புத்தி தரமாக புத்தி உள்ளவர்களாக நீங்கள் இருந்திருந்தால் ஆட் செயல் வரும்பொழுதே அதை வராமலாக்கி இருக்கணும் அதுக்கு மேல இன்னொன்னு இருக்குங்க தூங்கிட்டு முடிச்சுக்கிட்டு அரசு தூங்கிட்டு நினைக்கிறது கூட தெரியாது அவனுக்கு அவன் இதே போல சோதர்கள ஏஐ டி எஸ் சேர்த்து நாலு வார்த்தை வச்சு அந்த நாலு வார்த்தை சேர்த்து அதுக்கு எது என்ன செய்யணும் இல்லை உதாரணத்திற்கு சொல்ல பெரியார் எழுதியிருக்கிறார்கள் எழுதி இருக்கிறார்கள் அல்லாஹு லேசானவைகளைத்தான் கடமையாக்கி இருக்கிறார் அல்லா கடமையாக்கணும் ஒது செய்யறோம் என்ன செய்யணும் ஒதுவுல மோங்கல வரும் கைகள் வரோம் வாய்ப்பு பழிக்கிறதான செய்கிறோம் இதுக்கு பதிலாக இது உலகத்தில் எல்லாரும் செய்கிற வேலை பல்லு தேய்க்கிறது எல்லாரும் வேலை ஆஹ் என்ன செய்யாது ஒட்டகம் பல்லு தேய்க்காது தேய்க்காதுல்ல மிருகம் மனிதர்களாக அத்தனை பேரும் பல் தேய்க்கணும் வலது கையில கழுவிடுத்த கைகள் என்ன கழுவனும் நடுமுதுகளை அல்லாஹ் ஆக்கி இருந்தா நடுமுதுகளை ஒரு ஜான் கழுவனும் என்ன ஆயிருக்கும் வர்றவங்க சட்டை கழ்த்தி பணியை கழ்த்தி அது நடுமுதுகளை முது கழிவு முடியாது வரும்போது அல்ல அப்படி செய்ய சொல்லவில்லை ஒரு காரியம் கூட சவால் விட்டு சொல்லுகிறோம் உலகத்திலே மனிதர்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறோம் அல்லாஹோ ஒரு சூலோ கடமையாக்கிய சுள்ள தாக்கிய எந்த காரியம் கஷ்டமானதல்ல கஷ்டமா இருக்கு அதுக்கு மாத்தமா செய்ய உதாரணம் தெரியுங்களா தெரியுல்ல சொல்லும் போதே வலியும் இப்படியும் இன்னைக்குன்னாங்க என்ன அந்த இல்ல ஒண்ணும் இல்ல தாடி இருக்குது பாப்பாரு இன்னைக்கு மூடு சரி இல்லன்னு விட்டுருவாரு நாளைக்கு நல்லா இருக்கும் போது பார்த்து அது சொன்னா உங்களுக்கு என்ன அப்படியே வயசு ஆகிச்சு சும்மா இருங்க சொல்றோம் அதை தாஜா சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னு செஞ்சிட்ட பாக்கி நடிக் கண்ணாடி அது புதுசா இருந்தா தீரிஞ்சுட்டா ரத்தம் தினமும் நேரம் செய்யணும் இருக்கிறது சிறைக்கிறது என்ன செய்யணும் செய்யாம சும்மா விட்டுருங்க என்ன செய்ய வைக்கிறதுக்கு வருது யாருக்கு தேவையில்லை அவங்களுக்கு வரவே இல்லை ஆயுஷாவுக்கு வரல உமுசுரமாவுக்கு வரல ஜெய்லமுக்கு வரல அவங்களுக்கு வரல வரவே இல்லை அவங்க வைக்க வேண்டியது வைப்பது உண்மை சொல்லுவது கஷ்டமாக இருக்கிறது நேர்மை கஷ்டமாக இருக்கிறது அநீதி அரிசியிலே கல்லை கலப்பது லேசாக இருக்கிறது கல்லு கலக்காமல் அரிசி வைக்கமா இருக்கு கல் கலக்கிறதுக்கு கல் தயார் பண்ணணும் பொடிப்பொடி கல்லாம் தயார் பண்ணி அது விலக்கி கொண்டு வாங்கி அதை அரிசியில் போட்டு கலந்து அப்புறம் விற்கணும் கல் இல்லாம வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஒன்றும் செய்ய வேண்டாம் கூறுகெட்டு தனமாக இருக்கு கல் கலந்து வைக்கிறது லேசு கல்லை கலக்கமைக்கிறது கஷ்டம் என்ன சோதர்கள மிளகா பொடியில் செங்கல் பொடி செங்கல் பொடி செங்கலை அரைச்சி பவுடராக்கி அதுக்கு மிளகா கலவே தேடி இது கூட கலந்து விற்கிறோம் இப்ப கலக்காமல் மரகாய அரசு போதும் கலந்து விற்கிறதுக்குண்ணாம்பு கலந்தார்த்தம் வெண்ணையில சுண்ணாம்பு என்ன ஆனால் வெண்ணை சுண்ணாம்பு போயிடும் இருக்கிறது கலப்படம் இல்லாமல் இருப்பதுக்கு கலப்படம் இல்லாமல் செய்வது கஷ்டமாகிவிட்டது தாடி வைப்பது கஷ்டமாகிவிட்டது சிறைப்பது லேசாகிவிட்டது நேர்மையும் கஷ்டமாகிவிட்டது அதற்கு மாறாக நடப்பது ஆகிவிட்டது சோதர்களே அப்படி உலகத்திலே ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொண்ட காரணத்தினாலே இது நடக்கிறதே தவிர இல்லையானால் நேர்மையாக நடப்பதுதான் இலகு நேர்மையாக நடப்பதுதான் மகிழ்வு நேர்மையாக நடப்பதுதான் சந்தோஷம் நேர்மையாக நடந்தால் மனிதனுடைய வாழ்க்கையில் எந்தவித குழப்பமும் இல்லை அலம் இரவு படுக்கும் எல்லாமே கமர்சியல் எல்லா வியாபாரம் எல்லாத்திலையும் நம்ம சுயநலம் எல்லாத்திலயும் சுயநலம் சமுதாயம் இல்ல ஆதாயம்தான் சன்மானம் இல்ல வருமானம் தான் என்ன போனாலும் வருமானம் இருக்கா நம்முடைய ஆதாயம் இருக்காது வருமா ஆனால் அவர் விரும்புகிறார் எப்படியாவது வந்தால் சரி ஒரு சாமி படம் அல்லாவே ஒரு கிரேம் பண்ணிட்டார் ஒரு கிரேம்பிங்கும் உத்தரவிற்கு அடிபணிந்து வாழ்கிறவர்கள் நாம் இந்த உலகத்துடைய பணத்துக்கோ காசுக்கோ பொருளுக்கோ வியாபாரத்துக்கோ தொழிலுக்கோ இன்னும் வேற எந்த வரிகளுக்கோ நாம் அடிமை இல்லை நான் அடிமையான அல்லாஹ் ஒருவனுக்கு அடிமை வேறு யாருக்கும் அடிமை இல்லை என்றுகம் ஆகரத்தினுடைய பக்குவம் ஆகரத்தினுடைய உறுதி அல்லாஹினுடைய நம்பிக்கையின் மூலமாக மனதிலே பதிய உலகத்திலே வாழ வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் சரியான வழி அல்லாஹனுடைய அடிப்படையில் காலையில எழுந்திருந்து மாலை வரை சந்தோஷமாக சோவதர்களை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நாம் கவலைப்பட்டு ஆகப் போவது இல்லை நான் கவலைப்பட்ட ஏதாவது ஆகுமா ஒருத்தன் ராத்திரி மூணு மணிக்கு என்று மூணு மணிக்கு பக்கத்தார் என்ன உட்கிறூங்க ஏன் உட்கார்ந்த காலையில சூரியன் உதிக்கலாம் என்ன ஆகும் இதே போல சகோதரர்களே நான் இப்படி வந்திருக்கிறேன் நாளைக்கு கடை என்ன ஆகும் அல்லாஹத்தால் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறான் செய்கிறோமா என்றுதான் புதிதாக ஒன்றும் நம்மை சாதனை செய்ய சொல்லவில்லை அண்ணாத்தால நம்மை சாதனை செய்ய சொல்லவில்லை நம்மை அல்லா சோதனை செய்து கொண்டிருக்கிறான் அதை மறந்துவிட்டு வாழ்க்கை நடத்தி நீங்கள் வேதனைப்படாதீர்கள் அவள் வேன் போறவர் போவார் காலையில அஞ்சு மணிக்கு உங்களுக்கு தகவல் வச்சுங்க இப்படி போனாரு படுத்தாரு நாலு மணிக்கு போயிட்டாரு என்ன செய்வோம் ஒண்ணு செய்ய போறதில்லை சோதரர்களே நான் என்ன செய்ய முடியும் நான் நிறுத்த முடியுமா ஒரு வினாடி எனவே அல்லா நாடியதுதான் நடக்கும் அதற்கு மேலே நடக்காது என்பதை மனதிலே இருத்தி வாழ வேண்டும் அதற்கு பெயர் வாழ்க்கை அதிலேதான் சந்தோஷம் மாறாக வாழ்ந்தால் கவலைப்பட்டு கவலைப்பட்டு கவலைப்படுவோமே உலகத்திலே வாழுவோமே தவிர அப்படி வாழ வேண்டும் அதற்கு மாறான எதையும் தூக்கி எரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுத்த உளமா பெருமக்களுக்கும் அதற்கு ஆதரவாக இருந்த மற்றவர்களுக்கும் எல்லா வகையான நெற்கூடி தர வேண்டும் என்று اللهم عالية, الله عاليه ان شاء الله عاليه ان شاء الله عاليه ان شاء الله يا متاليع علينا سلمنا الامر اليك يا متاليع علينا سلمنا الامر اليك ومن قد نادى رسول الله لا اله الا الله بها قد نادى رسول الله وستبقى في كل زمان عاليه ان شاء الله عاليه ان شاء الله عاليه ان شاء الله عاليه ان شاء الله آلية ان شاء الله அல்ல இல்ல அல்ல இல்ல قيدا احد الا وبه سعيدا ما ادلى ربي الخالق قيدا احد الا وبه سعيدا ولذلك مدت الى يد வி து இ لا عسني وفي يسري بحماه اذ مذ عمري اني في العسري وفي اليسري بحماه اذ مذ عمري واقول اغثنا يا ذخر وانلنا كبيك نادا الله على يتاعطف يا املي بشفاء القلب من عللي وعلى يتاعطف يا املي بشفاء القلب من عللي ايكون محبك في وجلي وابجاهك لا نشقى أبدا كاين جرى دهري وعدمت الانصار لا ارجو غيرك اين جرى دهري وعدمت الانصار فبحقك القى الان ضرا كرمني يا اضلمان